தொள்ளி அவர்கள் நாம் முதலில் தொடுகையை ஆரம்பிப்போம் அதன் பின் திரும்பி அறுத்து பலியிடுவோம் யார் இவ்வாறு செய்கிறாரோ அவர் நமது வழிமுறையை பேணியவராவார் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொற்பொழிவில் குறிப்பிட்டார்கள்